கச்சலம் நீரைகப்போடவள் போரில் கப்பிய கரி மு கச்சிடும் அடியவள் புத்தியிரு கற்பகம் என வினை வைத்திடும் அரண் மகன் தற்போது தீரள் மற்ற வயிறனை உத்தமி புதல்வனை மற்ற விமர் கோடு படிவேனே முத்தமிழவினை முற்படுகிறீரனில் முற்பட எழுக அச்சிவனுரை அச்சி பொடி செய்த அதிதிர அத்துயராது போடு சுத்திர மணி மடு அப்புதனு அக்குற மகள் அச்சி முருகனை அக்கான மன மருள் வெறுப்பாட அக்கணம் மருள் வெறுப்பே ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இராமாயணமாகிய இதிகாசத்திலே ராமாவதாரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன் அவதாரம் என்ற சொல்லுக்கு இறங்குவது என்பது பொருள் மாற்றம் மனம் கழிய நின்ற மரையோன் அவாங் மனோ கோச்சலனாக இருக்கின்ற பரபிரம்மம் இந்த உலகம் உய்யும் பொருட்டு விண்ணிலே இருந்து மண்ணுக்கு இறங்கி வந்த ராமச்சந்திரமூர்த்தி மனிதனாக பிறந்து ஒரே மனைவியோடு வாழ வேண்டும் ஏகபத்தினி விரதம் என்ற தர்மத்தை நடாத்தி காட்டி பகவான் சீதையை திருமணம் செய்து கொள்ளுகின்ற பொழுது பன்னிரண்டு வயது சீதையோடு பனிரெண்டு ஆண்டு அயோத்தியிலே வாழ்ந்தார் வரலாறுகளே கிடையாது காலையில் எழுந்திருப்பார் நீராடுவார் பூஜை பண்ணுவார் கோயிலுக்கு போவார் தான தர்மங்கள் செய்வார் தாய் தந்தைகளை வணங்குவார் சீதைக்கு வேத வேதாந்தங்களை பாடம் சொல்லுவார் அப்படி பனிரெண்டு ஆண்டு கழிந்தது சுவாமிக்கு இருபத்தி நாலு ஆண்டிலே விழா என்று ஏற்பாடாயிற்று ஒரு உதவாக்கரை வந்து அரசியலன் நுழைந்தால் கூணி வந்தது ஆனி பதினாலு ஆண்டு பகவான் உடுத்த உடையோடு கானகத்திலே கழித்த முப்பத்தி எட்டு ஆண்டிலே பகவானுக்கு முடிச்சூற்று விழா நிகழ்ந்த அதோடு சொற்பொழிவாளர் ராமாயணம் முடிஞ்சு போச்சுன்னு போயிடுவார் அதற்கு பின்னே பகவான் ஆயிரம் ஆண்டு அரசு புரிகின்ற அயோத்தி ராவண வளத்துக்கு பின்னே பகவான் ஆயிரம் ஆண்டு அப்படி எம்பதுமான ஆட்சி புரிகிற பொழுது பூட்டு விற்கிற மருத்துவர்களுக்கு வேலை இல்லை ராமராஜ்யம் சிறப்பாக நடைபெறுகிறது நிலத்திலே மறைந்து விட்டால் நிலத்திலே தோன்றின கஞ்சியை குடிச்சு வானப்பிரத்தராக இருந்தார் ராமன் நினைத்தால் எத்தனை பெண்கள் கியூவெல வரும் பத்தாயிரம் ஆண்டு வானப்பிரத்தராக இருந்தார் மொத்தம் எம்பெருமான் பதினோராயிரம் ஆண்டு பதினோரு மாதம் பதினோரு நாள் பதினோரு நாழிகை பதினோரு வினாடி வைகுந்த அத்தகைய ராமாவதாரத்திலே சீஜை தவிர மறுமாதரை மனத்தார் என்று திண்டாமல் இருந்தார் ஏகபத்தினே உடன்ப இருக்கின்றி பெற்ற நான் பெற்றது அல்லவா என்ற மந்திரம் இல்லை என்று கானகம் போனார் தசரத ராஜா பரதனுக்கு ராஜ்யம் கொடுக்க சட்டம் நடந்த பாட்டன் வழி சொத்தை தகப்பனார் ஒரு பிள்ளைக்கு கொடுக்க அவருக்கு உரிமை கிடையாது பகவானா பார்த்து என் தம்பி ஆளற்ற காட்டு இப்படியாக ராமாதாரத்தில் அநேக தர்மங்கள் புளு ஜாக்கர் வைரத்திலிருந்து ஒளி விடுவது போலே எத்தனை எத்தனையோ தர்மங்களை பகவான் நடாத்தி காட்டினார் வடக்கே கங்கை நதி பாயுகின்ற நாடு கோசல நாடு உசலம் என்ற சொல்லுக்கு மயில் என்பது பொருள் கா என்றார் மிகுதி அகரமும் உகரமும் புனரே வடமொழி தீர்க்கு சந்தி ஓகாரமாகாது மக உதவி மகோததி என்பது போல் மயில்கள் மிகுதியாக இருப்பதனாலே கோசல நாடு ஒட்டலம் மிகுந்த நாடுனா பாலைவனம் மயில் மிகுந்த நாடுனா கோசல நாடு இந்தியாவிற்கு பறவை மயில் அந்த ஒரு மயிலை ஏறியுன்னா எம்பெருமான் முருகன் லட்சம் மயில் போறார் மயில் எவ்வளவு வேகமாக வரும் என்று அருணகிரி சொல்றார் முதல் சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில் மந்தாகினி பிரபவதரங்க விதரங்க வன சரோதய கிருத்திகா பரியங்க தந்திய வராச்சலன் குலிசாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரட்சாபரண இகழ்வேல் வினோதன் அருகூறு இமயகிரி குமரி மகன் ஏறு நீலகிரீவ ரத்ன கலாப அது ஆடும் பரி ஒன்றுதான் ஒன்று நடிக்கும் சக்கர பிரச்சந்தகிரி முட்ட கிழிந்து வெளி வட்டு கிரௌஞ்ச செயலம் தகரப்பெருங்கனக சிகரச் சிலம்புவெழு தனிவெப்பும் அம்புதீவன் சிக்குத் தடங்குவடு மொக்க குறுங்கவர் சித்திரப்பதம் பெயரவே சேடன்முடி திண்டாட ஆடல்புரி வெஞ்சூர திடுக்கியுடன் அணிக்குமையிலாம் பக்கத்திலொன்று வடு வச்சை பசுங்க உரி பத்மபதம் கமலரும் பாகீரதி சடிலை யோகீஸ்வரர் பரம உபதேச அறிவிக்கை கே செழு பிறந்த ஒரு கந்த தனிகை கல்லாரகிரி ரனமரகத கலாபத்தில் இலகுமையிலே அருணகிரி பெருமான் திருவான் ஆயிரம் ஆயிரம் மைல்கள் நடித்து மக்களை மகிழ்விக்கின்ற நாடு கோசல நாடு வளமையான நாடு அந்த நாட்டை பற்றி கம்ப நாட்டாழ்வார் சொல்றார் நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடையுறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வென்று தாமரை உறங்கும் செய்யால் கவி சக்கரவர்த்தி எடுத்துடனே உறங்கும் உறங்கும் உறங்கும்னு பாரு அங்க உறங்கும் என்பதற்கு உறங்குவது என்பது பொருள் அது அந்த சொல்லுக்கு சொல்லு பொருள் வேறு உள்ளே துணிக்கின்ற பொருள் வேறு அதுக்கு உள்ளுரை பொருள் என்று வேறு தமிழிலே இறைச்சி பொருள் என்பார்கள் வடமொழியிலே வியஞ்சகம்னு சொல்லுவார் நீரிடையறங்கும்ங்கு சங்குகள் தண்ணீரிலே உறங்குகின்றன என்ன பொருள் கவலை இல்லாதவனுக்கு உறக்கம் வரும் யாருக்கு உள்ளத்திலே கவலை இல்லையோ படுத்த உடனே தூங்குவேன் நாளைக்கு கும்பாபிஜேனா இன்னைக்கு இந்த கோயில் அன்பர்கள் தூங்க மாட்டான் வெடிய காலம் ஆறு மணிக்கு முகூத்தம்னா யார் தூங்குவார்கள் பழைய காலத்திலே கடன் பட்டவன் தூங்க மாட்டான் தரணுமே இப்ப கடன் கொடுத்தவன் தூங்குறது வருமோ வராது அப்போ மனதிலே ஆறுதல் இருந்தா உறக்கம் வரணும் கோசல் நாட்டிலே தண்ணீரிலே சங்குகள் உறங்குகின்றன கவலை இல்லாமல் இருக்கிறது செடி கொடிகளுக்கு ஓர் அறிவு நந்தும் முரும் ஈரறிவினை தொல்காப்பியம் நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு கரையானுக்கும் எறும்புக்கும் மூணு நண்டுக்கும் வண்டுக்கும் நாலு விலங்குகளுக்கும் மனிதர்களில் பலருக்கும் ஐயறிவு எல்லாருக்குமே ஆறு அறிவு மாவும் மாக்களும் ஐயறிவினைவே என்பது தொல்காப்பியம் இப்பவும் சில பேர் சொல்லுவாங்க நீ ராமர் சொன்னார் தக்க இன்ன சகாதன இன்னும் ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கு சில வீடுகள் அம்மா ஐயா எங்கே அது எங்க போச்சோன்னு அது அக்ரணி மக்கள் தானே ஆரறிவினது அப்ப ஈரறிவு படைத்த சங்கு கூட உறங்குதுன்ன ஆறு படைத்த மனிதரை பத்தி என்ன பேச்சு எல்லாரும் சக்கியமா படித்தோடனே தூங்குற மாதிரி ஆறுது நீரிடை எ கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டோடனே வயிறு நிரம்பி நிழல படுத்து தூங்குதான் எருமை தாரிடை உறங்கும் பண்டு தார்னா மாலை அந்த மலர் மாலையிலே பண்டுகள் உறங்குகின்றன என்பது என்ன பொருள் ஒரு அதி நம்ம வீட்டுக்கு வருவானால் அவனு வயது போட்டு அங்கேயே படித்து பருக வருகிற வண்டுகளுக்கு ஒரு மலரிலே போதுமான உண்ட மலரிலே வண்டுகள் உறங்குகின்றன அந்த மலர்கள இருந்து போதுமான தேன் சொருகிறது என்பது போல் தாரிடை உறங்கும் பண்டு தாமரை உறங்கும் செய்யால் செய்யாள் லட்சுமி தாமரையில் உறங்குகிறாளாம் லட்சுமி கடாட்சம் வந்தவனே தூங்க மாட்டான் மகாலட்சுமி தூங்குகிறாளாம் என்ன பொருள் ஒரு கலைஞன் நேற்று ஒரு ஊர் இன்று ஒரு ஊர் நாளை ஒரு ஊராக இருப்பான வீட்டில் தூங்க முடியாது பலரும் அழைக்கிறார் அயோத்தியில் எல்லாருக்கும் ஐம்பது கோடி அறுபது கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஏராளமான செல்வம் செழித்திருப்பதனாலே செல்வத்தை கூட லட்சுமிக்கு அயோத்தியில் அழைப்பு இல்லை அதனாலே சொந்த வீட்டில் தூங்குகிறார் தாரிடை உறங்கும் பன்று தாமரை உறங்கும் செய்யாள் லட்சுமிக்கு அழைப்பில் எல்லாரும் கோடீஸ்வரர் அங்கே வன்மை இல்லை ஓரு வருன்மையால் வறுமை இல்லாமினாலே வழங்கும் தன்மை இல்லை தின்மை இல்லை நேரு செருநறு இன்மையால் அங்கு யுத்தமே கிடையாது யார் பலசாலின்னு சொல்ல அத்தகைய கோசா நாட்டுக்கு தலைநகரம் அயோத்தி யுத்தம் இல்லாத ஊர் அயோத்தி சாந்தி நிகேதனம் அந்த அயோத்தி மாநகரத்திலே சூரியகுலத்திலே பிறந்த அஜனுக்கு இந்துமதிக்கு மகனாக வந்தவர் தசரத சக்கரவர்த்தி பத்து ரதங்களை வென்றவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அக்ஜினி நிதி வாய்வு ஈசானம் ஆகாசம் பாதளம் பத்து தேரை வென்றது அது உள்ளுரை பொருள் என்ன நெய் வாய் கண் நாசி செவி வாக்கு பாணி பாதம் பாயு பத்தம் தசைந்து வென்றது இந்த நாவை வெல்லனும் திண்டுகினே இருக்கூடாது இன்னொருவன் மனைவியை பார்க்கிற போது கண்ணு குருடா இருக்க நாளில ஒரு பாட்டு எவன் ஒருவன் பிறர் ரகசியம் பேசுகிற போது காதி செவிடாய் இருக்கிறானோ அவன் உத்தவன் பிறரு மறையின் கட்செவிடாய் பிறறிந்து ஏதிரால் இற்கண் குருடாய் புறங்கூற்றின் மூகையாய் நிற்பானே யாரும் அரங்கூற இன்னொருவர் எழுந்து போன உடனே புறங்கூறக்கூடாது நாக்கை வெல்லணும் இந்த கண்களை வெல்ல வேண்டும் பத்து இன்றிகளை வென்றவள்தான் ஞானிகளிருந்து அருணகிரிநாதர் பாடுறார் சால ஊடய தவறு கண் நீரை நின்றது ஜதி சுன் நவியோ சாரும் அனுபவரமை தந்தமே இழு பரம்தி இந்திரிய தாபல மர வந்தின தாபல மர வந்தின கழல் பெருவே பத்து இந்திரங்களை வென்றவர் தசர சக்கர அவருக்கு வசுட்டர் குரு அவர் ஆட்சி மாட்சியோடு இருக்கின்றது வெள்ளச்சேரம் வராது அயோத்தியிலே தசரத ஆளுகிற போது விலங்குகள் துன்பம் செய்ய வெள்ளமும் பறவையும் விலங்கும் தேசையரு உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றன தசரிலே ஆட்சியிலே கொசு கடிக்காது மூட்டமூச்சு கடிக்க அதில் தன் தன் கடனைகளை செய்து கொண்டு எல்லா உயிரளையும் தன்னுயிராக எண்ணுகின்றாராம் சக்கரவர்த்தி பைரவான் பூனணி மடங்கள் மாரினான் உயிரெலாம் தன்னுயிரி ஒப்ப உலகினில் சென்று நின்று வாழ் உயிரேலாம் உரைவதோர் உடம்பும் ஆயினான் உடம்பும் ஆயினான் என்ற எச்ச உண்மையினாலே உயிரானான் என்பது பொருள் நெல்லும் உயிரந்தே நீரும் உயிரந்தே மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலகம் மோசிக்கிறனால் மன்னவன் உயிராக இருக்கின்றான் ஆனால் உடம்பும் ஆகினான் சுமந்தர் முதலமைச்சர் உச்சது கொண்டு மேல்வந்து உருவரும் உணரும் கோல அவருக்கு கௌசலை கைகேசி சுமித்திரை மூன்று மனைவிமார் இச்சா கிரியா ஞானா மூன்று சக்தி கிடைப்பவர் அந்த சக்கரவர்த்தி பச்சவாதம் இல்லாமல் ஆட்சி வருகின்றார் அவருடைய அரண்மனையிலே கட்டில் இருந்தது தொற்றில் கட்டில் நம்ம இஷ்டத்துக்கு வந்ததால் தொற்றில் தெய்வம் கொடுத்தவர் குழந்தை நம்ம இஷ்டத்துக்கு வர பெரியள் அரியவற்றுள் அரிதே பெரியாரை பேணி தமரா குளல் பிரம்மகுமாராகிய தொழுது சுவாமி அறுபது ஆண்டு ஆட்சி புரிந்தேன் அடியனுக்கு மகப்பேறு கிடைத்தேன் வள்ளலே ஜென்மபரடன் காலே வசை கொண்டேன் தசரதன் நான் புவி மேலே என்ன வரடன் என்றொரு காலே வசை கொண்டிருந்த சரதன் நான் குவி மேலே கல்லியானது நடுக வளர்ந்ததாலே காய் உண்டோ கனி உண்டோ அது போல பிள்ளை இல்லாத பாக்யம் நான் வெற்றி இருந்ததென்ன ஐயனே அடியே எனக்கு சந்தானமில்லை குழந்தை இல்லை என்று வருந்தவர்களே மூன்று வகவுன் முதிர்ந்த கிழப்பருவத்திலே உண்டியும் உடையும் கொடுக்க மகன் இல்லையே என்று எண்ணுவான் அவன் அதவன் சொப்ரயோஜன் நான் மாண்ட விற்பாடு சாத்தாதி கர்மங்கள் செய்து பரகதிக்கு வழி தேடுகின்ற மகன் இல்லையே என்று எண்ணுகிறவன் மத்தியமன் அது மறுமை பயன் ஆனாலும் சுயநகன் நான் செய்கின்ற தான தர்மங்களை என்னை போலே கண்ணும் கருத்துமாய் இருந்து செய்ய ஒரு குழந்தை இல்லையே என்று எண்ணுகிறவன் உத்தமன் இப்ப தசரதராஜா குழந்தையிலேன்னு வருந்துகிறார் அந்த கவியை சொல்ற அறுபதி நாயிரம் ஆண்டு பகை ஒடிக்கியுலகை ஒம்பினேன் எனக்கு பகையே இல்லை கோட்டை வாசல கோவிதார கொடி ஒன்றுதான் ஒரு கொடி தவிர அஞ்சாறு கொடிகளை பிரிதொரு பின் வையாகும் என்பதோ மறுக்க உண்டாரோ நான் மறைந்து விற்பாடு என்னை போலே நீதி நெறி தவறாமல் ஆளுகின்ற ஒரு குழந்தை இல்லையே என்று மக்கள் வருந்துகிறார்கள் என்று அடியன் வருந்துகிறேன் என்பதோர் மறுக்கம் உண்டரோ ஆண்டவனே அடியனுக்கு மகப்பேறு இல்லை நாராயண மகன் பிரம்மதேவர் பிரம்மதேவரே மகன் மரீஷி மரீஷி பகவானுடைய மகன் காசிபரு காசிபருக்கு மனு மனுவுக்கு வழி வழியாக வாழ எடிவாளையாக வருகின்ற இந்த வம்சம் என்னோடு நின்று விட்டது சுவாமி அண்டவன் எனக்கு அப்பாலே சந்ததி இல்லை ஆகவே குழந்தை இல்லாதவனாக இருக்கின்றேன் தேவரீரோ பிரம்மாவுடைய மானசபுத்திரர் எனக்கு குழந்தை இல்லை இந்த அவமானம் தங்களுக்கு தானே சுவாமி இருத்தும் வாழையடி வாழையாயி வாழையடி மக்கள் சந்தானம் வேண்டாமா அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று அழுது தொழுதால் கொஞ்சம் சும்மாயு கண்களை மூடினார் உள்ளகிற கண் திறந்தது இந்த முகக்கண் மூடினா அகக்கண் திற அங்கே வைகுண்டம் மகிழ்ச்சிகள் எல்லாம் பரவாது தேவனை ஓ பகவதேவாசு ஓம் நமோ பகவதே வாசு தேவாயணம் நாராயணம் நாராயணம் வைகுண்டத்திலே வேதநாத உதிகள் அந்த வைகுண்டத்தை அயோத்தியிலிருந்து பார்க்கிறார் இப்ப டிவி பார்க்கிற மாதிரி அங்கு எம்பெருமான அரவணையிலே பள்ளி கொண்டிருக்கிறார் யோக நித்திரையின் அர்த்தம் அரபண என்பது சுசும் நானாடி இது அருணகிரி சொன்னார் பனகந்துயில் கிண்ட திரம்புனை கிண்ட கடல் முன்பு வளைந்த வரம்பரல் வனகந்துயில் கிந்த கடல் முன்பு களைந்த வரம்பரல் வளரும் புயரென்று நீ பல துன்ப முழந்து கலங்கிய சிறியன் புறையன் கொலையன் பபமிந்து கழிந்திட வந்தருவாயே பனகன் துயிர்கின்ற திறம்புனை சிவயோக நித்திர அங்கே பிரம்மா இந்திரன் சந்திரன் வாய்வு வருணன் குபேரன் எல்லாரும் ஜென்றி பெருமாளை வணங்கினார்கள் பரவாது தேவா பரந்தாம கமலக்கண்ணா ராவணாதி அவுணரிடாதே வேதனைப்படுகின்ற ஆட்சி கொடுமை தாங்க முடியவில்லை கடைக்கண்ணால் ஈரங்கிப்பார் ஐயா பார்த்து கா விட்டாலி நீ மேல் அடைக்கல நென ஓடி வந்தோமே சுவாமி ஆலை கரும்பு போல நொந்தோமே சுவாமி கடைக்கனால் இறங்கிப்பார் ஐயா கொடி அறக்கறளாலே வேதனைப்படுகின்றோம் அடைக்கலமேன ஓடி வந்தோமே சுவாமி ஆலை கரும்பு போலே நொந்தோமே சுர்கா அதிபுவனமேதான் தாவி கொண்டு துரத்தும் கும்ப கண்ணன் தனை மற்ற பக்கம் இந்திரஜித்தேனும் பெரும் கோபி ஆழப் பண்ணி வைத்தானே ராவணன் பாவி செக்குள்ளே அகப்பட்ட எண்ணு போலே அரக்கர் கைக்குள்ளே அகப்பட்ட எங்கள் மேலே உனது கடைக்கண்ணால் இறங்கிப்பாரையா சாமி காக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள் தேவர்களே அஞ்சாதீர் ராவணன் பிரம்மாவிடத்தில் வரம் வாங்கிற போது மானுடர்களையும் வானரங்களையும் சிறிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான் ஆகவே தேவர்களிலே நீங்கள்லாம் போய் வானர வீரராக பிறந்திருங்கள் நான் மானுடனாக வருகின்றேன் இந்த கூட்டத்துக்கு தலைவன் இந்தியன் இந்தியன் வாலியா பிறக்கணும் அவதாரம் ஆதித்தன் சுக்வனா பிறக்கணும் வாயுதேவன் அனுமானா பிறக்கணும் அக்னி நீலனா பிறக்கணும் விஸ்வ பிரம்மா நலனா பிறக்கணும் நான் ராமாவதாரம் செய்கின்றேன் சுவாமிக்கு ரொம்ப யோசனை எங்கே போய் அவதாரம் செய் இவரை பெறுவதற்கு தவஞ்செய்கின்றன ஒரு அந்தன முனிவர் தர்மாங்கதர் கங்கைக்கரையில் இருந்து ஓம் நமோ நாராயணாய அரிய பெரிய தவஞ்சார் ஒரு அக்ரகாரத்தில் ஒரு ஏழை பிராமணர் அவர் ஐசி மனைவி அக்னித்தார் இதை சொன்னாலும் நேருக்கு மாறா செய்வார் நல்லது சொன்னாலும் திருந்த மாட்டார் அவருக்கு ஒரு அன்பர் சேர்ந்து வேண்டாததை வேண்டும் பசி என்று சொன்ன சாப்பாடு வேணாம் திருத்தியா பூஜனை போடுவது ரொம்ப கொடியவர் ஒரு நாள் தகப்பனாருடைய பிண்ட பிரசாதத்தை சுத்தமான ஜலத்தில் கொட்டு அவர் உள்ளம் கொதித்தின கடவுள் அந்த கலகை என்று அம்மை அலகையாக மாறி ஆயிராய் அழிந்தார் தர்மாங்கதர் ஒரு நாள் விருட்ட வந்தாள் அவர் ஓம் நமோ நாராயணாயி என்ற தீர்த்த தெளித்த உடனே பாப்பம் சாப்பம் இரண்டு மாறி வணங்கி தொழுது அழுது நின்றாள் இரண்டு பேரும் வைகுண்டத்தை அடைந்தார்கள் அங்கே பகவான் தர்மாங்கதரே நீ போய் தசரதனாக பிறக்கணும் அம்மா கலகை நீ போய் கைகேசியாக பிறக்கணும் கைகேசியின் முற்பிறப்பு கலகை இதையெல்லாம் வசுட்டர் தெரிந்து புத்திரகாமேட்சி யாகம் செய்ய சொன்னார் தசரதராஜா கரைக்கோற்று முனைவர் அழைத்துக் கொண்டு வந்து பிரம்மாண்டமான யாகம் ஏழு நாள் நல்ல வேத வித்துக்கள் வேத மந்திரம் சொல்லு சத்தியான மனந்தம் பிரிமயோவேதி நிஹிதம் குகாயம் வேத மந்திரங்கள் ஏழு நாள் யாகாகினியிலே ஆகுதி கொடுத்தவுடனே பூரணாவுதி கொடுத்த போது ஒரு பூதம் வந்து பாயசம் கொடுத்தது அதை கலைக்கோட்டு முனிவர் சக்கரவர்த்திக்கு தந்தார் பாதி கௌசலைக்கு தந்தால் மற்ற பாதி கைகேசிக்கு தந்தார் சுமித்திரைக்கு கௌசலையும் பாதி கொடுத்தால் சுமித்திரை கைகேசியும் பாதி கொடுத்தார் மூன்று தாய்மார்களும் சித்திரை மாதம் கருவடைந்து அடுத்த சித்திரை மாதம் பன்னிரண்டு மாதங்கள் கருத்து பெறு அருமாறை கூணர் வரு கருந்து எழில் காட்டின் ஜோதியை சிறு ஊரப்பயந்தள் திறங்கள் கோசலை சித்திரமாதன் நவமிதி புனர்த்த நட்சத்திரம் கடக லக்கணத்திலே பகவான் அவதரித்தார் அடுத்த புஷ்டத்திலே பரதாழ்வார் தோன்றினார் அடுத்த ஆயுள்ளத்திலே லட்சுமணனும் சத்துருக்கனும் ராமன் பரதன் லட்சுமணன் சத்துருக்கன் நான்கு வேதங்களைப் போலே நான்கு திருக்குமார்கள் பிறந்தார்கள் நகரமெங்கும் விழா கொண்டாடினார்கள்